அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளியிலிருந்த முயற்சி துடிப்பான ஒருவர் ஒரு சமயம் ஒரு நேர்முக தேர்வுக்கு சென்றார் தேர்வாளர்களில் ஒருவர் கேட்ட கேள்விகள் அவரை ஏளனம் செய்வது போல இருந்தன இந்த கேள்விகளுக்கு விடையளிப்பது என்னுடைய தகுதிக்கு இழுக்கானது எனவே விடை கூற விரும்பவில்லை என்று அந்த இளைஞர் பட்டென்று கூறிவிட்டார் அந்த பதிலை கேட்டு தேர்வாளர் அதிர்ந்து போனார் அவருக்கு கோபமும் வந்தது எனவே உன்னை நாங்கள் தேர்ந்த போவதில்லை நீ போகலாம் என்று கூறிவிட்டார் இளைஞர் இப்போதும் சோர்ந்து தேர்வாளருக்கு நன்றி கூறிவிட்டு கம்பீரமாக வெளியேறினார் பின்னர் அந்த இளைஞர் பெரும் முயற்சி செய்து இங்கிலாந்திற்கு சென்றார் அங்கு ஒரு சிறப்பான கல்வி நிலையத்தில் பயின்று உயர்ந்த பட்டங்களை பெற்று மிகவும் திறமையானவர் என்னும் புகழுடன் நாடு திரும்பினார் முன்பு அவரை மாணவராக ஏற்க மறுத்த அதே கல்வி தலைமை பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டார் அவருக்கு இடமில்லை என்று கூறியவர்கள் அவருக்கு கீழே பணிபுரியவும் நேர்ந்தது அவர்தான் டாக்டர் டி எம் நாயர் ஒவ்வொருவரும் இதை எப்போது நம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படியும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்னும் மன ஊக்கத்தை வளர்த்துக் தோல்வியை வெற்றியாக மாற்றுவதற்கான சிறந்த வழியாகும் வெற்றி பெற்றவர்களின் வரலாறுகள் எல்லாம் இதை நமக்கு உணர்த்துகின்றன அவர்கள் தோல்விகளை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக நினைத்துக் கொண்டதால் அவர்கள் உயர்வையும் புகழையும் அடைந்திருக்கின்றனர் நாமும் பெரும் முயற்சி செய்வோம் நிச்சயமாகவே புகழையும் பெரும் உயர்வையும் அடைவோம் நன்றி